ஹதீஸ் எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பது உம்முசல்லாகும் அவர்கள் கூறியதாவது நபிசல்லாகும் அலேஹி வசல்லம் அவர்கள் சலாம் கொடுத்ததும் அதே இடத்திலேயே சிறிது நேரம் இருப்பார்கள் பெண்கள் தம் இல்லம் திரும்பி செல்வதற்காகவே அப்படி தங்கியுள்ளனர் என்று நாம் கருதுகிறோம் என இபு ஷிஹாப் குறிப்பிடுகிறார்கள்